தேவண்டி பரிசுநாமத்திற்கு மைமை உண்டாவதாக தேவன் ஒரு மனுஷனை மனுஷியை கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகக்கூடாது மறைவான சிநேகிதத்தை வெளிப்படையான கடிந்து நல்லது நீதிமான்களின் கடிந்து கொழுதலை நடக்கிறவன் கனமடைகின்றான் அது அவனது தலைக்கு எண்ணெயை போன்று காணப்படுகின்றது நீதிமான்களுக்கோ சோதனைகள் அநேகம் உண்டு பொன் அக்கினாலே சோதிக்கப்படுகிறது போல நம் விசுவாசமும் சோதிக்கப்பட்ட பின்பு நமக்கு புகழ்ச்சியும் கனத்தையும் கொண்டு வருகின்றது என்பது பற்றி இப்பொழுது புதிய சிலைமன் தலைமையும் அப்போஸ்தலருமான பாஸ்டரேஸ் எஸ் தாசன் அவர்கள் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பு செய்தி ஆற்ற வருகின்றார்கள் யாவரும் கேட்டு தேவாசிர்வாதம் பெற்று செல்ல அன்புடன் அழைக்கின்றோம் தேவனுடைய மேம்பு உண்டாவதாக நம்மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாளாக இந்த பரிசுத்த நாளில் தேவனுடைய திருப்பாதம் கிடந்து வந்து கருத்தனை தெரிந்து கொள்ள முடியாது எல்லோருக்கும் அவருடைய நிலக்கருமிக்காக நம்ம ஆண்டவரை சுதோதரிபோம் ஆகி ஹேலே லோய்யா ஹேல வருடத்தின் முதல் பரிசுத்தாராதனையாகவும் நாம் கடந்து வரும்படியாக ஆண்டவர் நமக்கு அனுக்கரவும் செய்திருக்கிறார் அதற்காக நம்ம கத்திரை சுதோத்திரிபோம் ஹலே லோயா ஹேல ஆண்டவராகிய தேவன் நமது ஒரு பெரிய அதிகாரத்தின் கோளோடு நமது மத்தியில் தேவன் எலும்பி நிற்கிறதை நான் பார்க்கிறேன் என்ன அப்படின்னால தேவன் நம்முடைய சத்துருக்களை தமக்கு பாதுபடி ஆக்கி கர்த்தர் எழுந்திருக்கிறார் தம்முடைய பிள்ளைகளுக்கு உரதமாய் தம்முடைய பிள்ளைகளுடைய நன்மைகளுக்கு உரதமாய் சமாதானத்துக்கு இடையூறாக போராடுகிற சபையினுடைய வேலைகளுக்கு கத்தடைய பிள்ளைகளுக்கு இடையூறாக இருக்கிற எல்லா தீமைகளையும் நொறுக்கி போடும் அதிகாரம் வெளிப்படுகிறதை நான் உணர்கிறேன் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி காலையிலோயா கற்றுடைய பிள்ளைகளை நாம் நடக்கின்ற பாதை அதாவது சிலுமை என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வழியாகத்தான் நாம் நித்தியத்தை சுதந்திரிக்க வேண்டும் ஆண்டவராய் நம்முடைய மீட்புக்காக அவர் திருவிழா சுத்தம் அதுவாக இருந்தபடியால் அவர் செல்வை சுமக்க வேண்டியதாக இருந்தது நாமும் அந்த அடிச்சோடுகளை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறபடினால இருக்கிறபடியால் இதில் செல்லும் போது நாம் சோர்ந்து போகக்கூடாது நாம் சோர்ந்து போகக்கூடாது நாம் கொஞ்சம் இதில் பிசகும் போது நம்மை கடிந்து கொள்வார் மேலே ஏற்றுவார் அண்டவராகிய தேவனுடைய சுமை என்னவா இருக்கும் இருக்குமாம் அப்படினால் கற்றுக்கொள்ளுங்கள் என்னுடைய இருக்கும் என்று சொல்லியிருக்கிறது நாம் காணுகிறோம் இன்று நமக்கு உதவி செய்வாராக நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பதினோராது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வாக்கியம் என் மகனே நீ கருத்துடைய சிச்சை அற்பமாக எண்ணாதே கர்த்துடைய சிச்சை அற்பமாக எண்ணாது அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே கடிந்து கொள்ளும் சோர்ந்து போகாது நென்றை வாக்கு சொல்லுகின்றது இந்த நாள் நமக்கு தருகிற ஆலோசனை ஆண்டவர் நமக்கு தருகின்ற கடிந்து கொள்ளுதல் சோதனை நெருக்கம் இவைகளில நாம் சோர்ந்து போகக்கூடாது என்று கத்தரை வார்த்தை சொல்கின்றது எல்லாமே நன்மைக்காக கத்தளை செய்கின்றவர்களாக இருக்கிறது என்கிறதை நாம் முன்பு அறிந்து கொண்டோம் ஆனால் ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்ளும் கடிந்து கொள்ளுதல் என்று சொல்லும்போது நம்முடைய விருப்பத்தின்படி ஒன்றும் நடக்காமல் இருக்கும்போது அது தேவடைய கடிந்து கொள்ளுதலாக இருக்கும் அந்த காரியம் நடக்குமானால் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காததாக இருக்கும் விரும்பாது என்று சொல்லும் அதை நான் விட்டுவிட வேண்டும் சோர்வுக்கு இடம் கொடுத்துவிட கூடாது வாழ்க்கையில் சோர்ந்து போகின்றார்கள் பின்னடைந்து போகின்றார்கள் ஆராதனை குறைக்கின்றார்கள் ஜபவேளை குறைக்கின்றார்கள் காத்திருக்கிற எல்லா நேரங்களையும் விட்டு விட்டு சோர்ந்து போகிறார்கள் அப்படினாலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது என்று எவரை நிரூபகத்தாகவும் அதே வார்த்தை சொல்கிறத பார்க்கின்றோம் அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தை ஒரு வாசிக்கலாம் அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது என்று வேதம் சொல்லுகிறது ஞானி நீதிமொழி எழுதும் போது அவர் எழுதுகிறார் பாருங்க இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை வாசிக்கும் போது அதாவது தவறு செய்யும்போது நாம் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக நடக்கும் போது நம்மளே தேவ சேகம் உண்டாகுமானால் அது கர்த்தரம் பகைக்கிறதுக்கு அடையாளமா அதனால்தான் இங்கே எழுதுகின்றார் அதாவது பார்க்கலாம் வெளிப்படையான பார்க்கிறோம் அதாவது கடிந்து கொள்ளுதல் ரொம்ப நல்லது என்று அவர் சொல்கிறது நாம் இங்கே பார்க்கின்றோம் வரைவான வரைவான பார்க்கலாம் கடிந்து கொள்ளுதல் நல்லது கடிந்து கொள்ளுதல் நல்லது அதாவது என்று சொல்லும் என்ன ிய தேவன் துன்பங்கள் என்று அறிந்து கொள்ளுகிறவர்கள் உண்மையாகவே சரியாக அவனை குற்றம் செய்தால் உடனே அவனை அடித்து தட்டி சகோதரேடக் அவனுக்கு நன்மை வந்துவிடக் கூடாது படிப்பில் இருந்துவிடக்கூடாது ஆவிக்குரிய உயர்ந்துவிடக்கூடாது என்று எண்ணி பொறாமைப்படுகின்றவர்கள் அவன் குற்றம் செய்தால் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று எண்ணுவார்கள் நம்முடைய தகப்பன் ஆண்டவர் நமது மேல வைத்திருக்கிற அன்புக்கு கணக்கே இல்லை அந்த அன்பை அவர் எப்படி காட்டுவார் என்று சொன்னால் அதாவது கணிந்து கொள்ளுதல் நெருக்கங்கள் இவைகளின் மூலமாக அந்த அன்பை நமது மேல செலுத்துவார் ஐயோ நம்முடைய குடும்பத்தில் பாடுகள் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட துன்பங்கள் நம்ம வந்து சூழ்கின்றதே என்று நினைக்கிறோம் இது கர்த்தராகிய தேவனுடைய பாசம்மது மத்தியில் வெளிப்படுகிறதாக இருக்கிறது அருமையான கவனிக்க வேண்டும் கவனித்து நாம் நடக்க வேண்டும் அடிக்கடி சொல்லுவேன் நாங்கள் ஒரு தடவை ஒரு மீட்டிங் போனோம் மதுரை ஜில்லாவில் திண்டுக்கல் நிலக்கோட்டை பக்கத்தில் இந்த ஊர்ல இன்னும் ஸ்டாப்ல இருந்து அந்த பஸ் கரெக்டா வரும் அதுல ஏறி சரியா இருக்கும் அப்படியே நாங்கள் அதில் காத்து நின்றோம் காத்து நின்றோம் பஸ் வந்தது வந்தது என்றால் பயங்கர ரசு இப்படி இருக்கும் நாங்கள் அங்கிருந்து பஸ் வருகிறவங்க ஓடி போகிறோம் பஸ் நிப்பாட்டு உதிரிக்காட்டாமலே போயிட்டோம் கொண்டே போயிட்டான் அப்ப ரொம்ப சங்கடப்பட்டோம் ஆனாலும் நமக்கு தெரியும் ஊழிய காலங்களில் நாம் தேவ சுத்தத்தை அறிந்திருக்கிறோம் என்ன போதிலும் மீட்டிங்கு டைமுக்கு போக முடியவில்லையே என்ற வருத்தத்தில் அப்படி நின்று கொண்டு இருந்தோம் இன்னொரு பஸ் வந்தது அது ஃப்ரீயாக வந்தது அதில் ஏறி நாங்கள் சென்றோம் நாங்கள் பாதி வழி சென்றிருக்கும் போது நாங்கள் ஒரு மரத்தில் பசும் கால் உடிந்தது கை உடிந்தது மண்டை உடைந்தது எல்லாமே ரோட்டில் நடக்கிறதை பார்த்தோம் வறுமையானவர்களே ஆண்டவர் ஆகிய தேவன் சில நேரங்களில் சில காரியங்கள் நமக்கு தடுப்பார் அது நமக்கு கடைந்து கொள்ளுதலை போல இருக்கும் அது நான் ஓடி போவோம் ஏற முடியாது ஏறாதே என்று தடுக்கிறத கணிந்து கொடுதல் அந்த கடிந்து கொள்ளுதலே அதை அற்பமாக எண்ணிவிடக் கூடாது அதை நாம் கவனிக்க வேண்டும் ஆண்டவர் நம்மை சினைக்கிற அந்த ஆபத்துல நாம் அகப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த மீட்டிங்கில் நான் பத்து வருஷம் லேட்டாக போயிட்டாலும் பிரச்சனை இல்லை அதில் கலந்து கொள்ள வைப்பதற்காக தேவனோடு தந்திருக்கிற வார்த்தையை அங்கே சொல்வதற்கு சரியாக இருக்கிறார் மூர்க்க வரி பிடித்த ஒரு பிராணி அது அப்படியே அந்த குதிரை ராயன் வந்து அதை அப்படியே ஓட்டிக் கொண்டு செல்ல முடியாது அதுக்கு கண்ணாடி போட்டு அந்த பக்கம் பார்க்க விடாதபடி சரியா நேர் வழியில் அது போவதற்கு அந்த அமைப்பை வச்சுதான் குதிரை ஓட்டுகிறான் என்று நாம் காணும் இங்கே எங்கே இருந்தனாலும் அது எங்கேயாவது எடுத்துட்டு போயிடும் அதே மாதிரி மனிதனுடைய இருதயம் அப்படிப்பட்டதுதான் மனிதனுடைய மாம்சம் எப்பொழுதுமே ஏதாவது இந்த விருப்பத்தின்படி நடக்க விரும்பிய கஷ்டத்தைப்படி நம்மை இந்த பாதையில் அவர் நடத்துகிறார் வரலாம் நம்முடைய ஊழியக்காரர் மூலமாக வரலாம் சகோதரர்கள் சேர்ந்த சகோதரி மூலமாக நமக்கு வரலாம் இப்படி செய்யாது என்று வரலாம் என்று பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது எப்படி ஆவ யானம் ஆனால் அவன் கருத்துக்குரியவனாக மாறிவிடுவான் என்று நாம் காணுகின்றோம் கடிந்து கொள்ளுதல் நமக்கு ரொம்ப முக்கியம் கொள்ளுதல் நம்முடைய தேவனுடைய மனிதர்கள் மூலமாகவும் நமக்கு வரலாம் அதை ஏற்றுக் கொள்ளாமல் விலகி போகின்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை அள்ளத்தட்டுகிறவர்கள் அவர்கள் கனமடைய முடியாது என்று நாம் காணுகிற கடிந்து கொள்ளுதலை எப்படி நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்க சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஓராதம் ஒரு தலைக்கு என்ன என்னுடைய தலை அதை அல்ல தட்டாது என்னை கொட்டாதே என்று சொல்லாது பகைக்காது என் தலை அதை தட்டாது அவர்கள் அவருக்குடிந்து கொண்டார் என்ன அவர் மனவேதனை என்று சொல்ல மாட்டேன் அவர் என்னுடைய நன்மைக்காக செய்தார் அவருடைய தலையில குட்டி என்னை கொண்டது என் தலையில எண்ணெய் வைத்தது போல இருக்கிறது அந்த தலையில எண்ணெய் வைத்தால் அப்படி முக முகக்களை உண்டாகும் அது மனிதனுக்கு ஆரோக்கியத்தை உண்டாக்கும் அப்படினாரு என் மகனை கடிந்து கொள்ளும் சோர்ந்து போகாதே கடிந்து விடுதலை கவனி கடிந்து விழுதலை என்னை கவனிக்கும் போது அது உனக்கு கனத்தை கொண்டு வரும் அது உனக்கு மேன்மையை கொண்டு வரும் எண்ணெயை விட்டது போல உனக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும் அது அல்ல தட்டாது என்னுடைய நீதிமன்ற என்னை கடிந்து கொண்டு தயவாக கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் தலைக்கு எண்ணெய் போல இருக்கும் அவருடைய அவருக்கு ஒரு நெருக்கடி ஊழியர்காலத்தில அவருடைய வாழ்க்கையில நெருக்கடி வந்தால் அவருக்காக ஜம்வறிப்போட்டு விலகிவிடாமல் கத்துடைய போய்விடாமல் இருப்பதற்கு அவர் காரணமா இருந்தாரு குடும்பம் பாதுகாக்கப்பட்டேன் என்று சொல்லும்படியாக அது இருக்கும் எத்தனை பேர் நம்ம வட இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போற இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போகும்போது சொல்லுவார்கள் குடும்பத்தை சபைக்குள் குடும்பம் காக்கப்பட்டது பாதுகாக்கப்பட்டார்கள் சொல்கிறவர்கள் அருமையான பிள்ளைகளுடைய நீதிபா என்னை கடிந்து கொண்டு என்னை குட்டி என்னை கடிந்து கொண்டு என்னை பத்தி சொல்லட்டும் தலைக்கு என்னை போல இருக்கும் அதை நான் அல்லத்தட்ட மாட்டேன் அவருக்காக நான் தொடர்ந்து இன்னும் நான் ஜபம் பண்ணுவேன் கத்துடைய வேதம் இந்த பகல்வழில் இந்த வருடத்தின் முதல் வருஷத்து ஆராதனையில இந்த அட்வைஸ் நமக்கு கொடுக்கப்படுகின்றது இதை நாம் நன்றாக கவனிப்போம் அல்லையா பெற்றோர்கள் மூலமாய் பிள்ளைகளுக்கு கடிந்து கொடுத்து வரும்போது பெற்றோர்களை பகைக்காதீர்கள் பிள்ளை வருங்காலத்தில் நன்றாக இருக்க வேண்டும் என்னுடைய பிள்ளை நன்றாக படிக்க வேண்டும் நன்றாக ஒழுக்கமாக என்ற பிள்ளை வாழ வேண்டும் அவனை பார்த்து ஆளு பேர் போற்ற வேண்டும் அது என்னுடைய காதலால் நான் கேட்க வேண்டும் என்றல்லவோ பெற்றோர்கள் விரும்பி கடிந்து கொ ஒரு தலைக்கு எண்ணெய் வைத்தது போல உனக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும் முடியாக கவனத்தை கொண்டு வரும் முடியாத மேன்மையை கொண்டு வரும் கடிந்து கொள்ள உண்டாகிறது அல்லத்தட்டி விட்டா அந்த வேறு ஒரு நிலைக்குள்ளே போய்விடுவோம் என்று கத்தராய தேவையான திருவாக்கு சொல்கின்றது அடிக்கடி கடிந்து கொள்ளுதலை கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு அதை அல்ல தட்டுகிறவருடைய நிலைமை என்ன ஆகுமா நீதிமொழிகள் இருபத்தி அதிகாரம் வேற முதலாவது வாக்கியத்தை ஒருவர் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்ட அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம் அல்லத்தற்றி பிளறியை கடினப்படுத்துகிறவன் வார்த்த இல்லை அந்த வார்த்தைக்கு வேறொரு அர்த்தம் இல்லை அருமையான போய்விடக்கூடாது அடிக்கடி நமக்கு வருகிறதா அடிக்கடி நேரடியாக கூப்பிட்டு நமக்கு ஆலோசனை கடைந்து கொள்ள தரப்படுகிறதா நம்ம அழைத்தட்ட கூடாது அது அப்படியே என்னை போல ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு ரொம்ப மேன்மையை கொண்டு வரும் ரொம்ப கனத்தை கொண்டு வரும் பெரிய ஆளாக நம்ம அதை மாற்றி விடும்ய இல்லையா அருமையான கற்றை பிள்ளைகளை இந்த நாளிலும் கற்றடை வார்த்தை நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறது அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது போகாதே புகழ்ச்சி மனிதனுக்கு எகிழ்ச்சியை கொண்டு வரும் எங்கே புகழ்ச்சி உண்டாயிட்டோ அதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எந்த மனிதன் அடிக்கடி தூசிக்கப்படுகிறானோ அவருக்கு மேன்மை உண்டாகிறது என்று அதனுடைய பொருள் அது அப்படினால புகழ்ச்சியை எதிர்பார்க்கின்றவன் புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்கிறவர் பிறரால் அதை ஏற்றுக் வாழ்க்கை வீழ்ச்சியை கொண்டு வந்துவிடும் என்பதை நாம் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் காரியங்களை நாம் அறிவோம் அதன் அப்படினா அருமையான கற்றுப்பிள்ளைகள் வருடத்தின் ஆரம்ப ஆராதனை நமக்கு தரப்படுகிற ஆலோசனை கடிந்து கொள்ள தேவனுடைய சிக்ஷை அல்லது சோதனை இவைகள் வரும்போது சோர்ந்து போகக்கூடாது என்று கத்தடி வார்த்தை சொல்லுகின்றது சிறவேல் ஜனங்கள் காணாறுக்கு நேராய் வழிநடத்தப்பட்டார்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டது உண்மைதான் விடுதலையாக்கப்பட்ட பிறகு அவர்கள் வழியில் நடந்து போகும்போது பற்பல வகையான சூழலைகள் அவருடைய ஏற்பட்டது இதில் அவர்கள் அடிக்கடி சோர்வும் அடிக்கடி பின்னடைவும் அடிக்கடி படைப்படி படை எகிப்தையே அவர்கள் எதிர்நோக்கி போதற்கு அவர்கள் அடிக்கடி விரும்பியதையும் மோசமாக அவர்கள் எதிர்த்து நின்றதையும் கட்டிட வார்த்தை சொல்கின்ற பயணப்படும் போது ஒரு இடத்துக்கு வந்தார்கள் இரண்டாவதாக பார்ப்போம் யாத்திராக பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கலாம் மாறாவிலே வந்தபோது மாறாக தழுவி கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது அதனால் அவடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது அப்போது மாற வழி நடந்து வரும்போது ஒரு இடத்துல தண்ணி திப்பா இருக்கு ஒரு இடத்துல கசப்பா இருக்கு ஒரு இடத்துல ஆகாரம் அதாவது விருப்பம் இருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது என்ன சொல்லப்படுகிறது என்றால் இந்த பயணத்துல இப்படிப்பட்ட குறைவுகள் நெருக்கங்கள் ஏற்படும் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது அதுல சோர்ந்து போகின்றீர்களா அல்லது பின்னடைந்து பழைய பழைய வழியை நீங்கள் நோக்குகின்றீர்களா என்பதுதான் வேதவியத்தினுடைய இந்த நாடு நமக்கு தரக்கூடிய பொருளாக இருக்கின்றது நடந்தது காணானுக்கு நேராக காணானுக்குதான் அவர்கள் வழிவந்த சென்று கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு எல்லாமே சரியா இருக்கணும் எல்லாம் திருச்சியா இருக்கணும் இருந்தது கசப்பா இருந்தே அவர்கள் சோர்வடைந்தது அப்போது ஓசைக்கு உடலமாய் உருவுறுத்து ஆரம்பித்து விட்டாங்க இப்போ அதாவது எல்லாம் சளிப்பா இருக்கும்போது அடித்து பாட்டு பாடி காநாளுக்கு நேராக வழிவடந்து போகின்றார்கள் இப்ப தண்ணீர் கசப்பான உடனே பயணத்தில் தண்ணீர் கசப்பானுடனே அவர்கள் எதிர்க்க ஆரம்பித்தார்கள் மயிமை உண்டாவதாக அங்கேதான் இருக்கின்றது நமக்கு வருகிற எந்த சூழலையும் நமக்கு ஒரு குறிக்கோள் ஒன்று இருக்கிறது மரத்தை காண்பித்தார் ஆண்டவர் மக்காக மரத்தில் அடிக்கப்பட்டிருக்கின்றார் நமக்கு எவ்வளவு பெரிய சோதனைகள் சூழல்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் வரம் பெற்ற அதிகாரம் பெற்ற தேவ மனிதர்கள் நம்ம மத்தியிலே உண்டு அதுனால எந்த ஒரு சூழலிலும் ஜெபம் பண்ணி அந்த கசப்பை மாற்றிக்கொள்ள முடியும் அந்த கசப்பை மாற்ற முடியும் உடனே கசப்பு வந்த அவர்கள் பின்னடைய ஆரம்பிக்கிறார்கள் ஏனோ இந்த வழியை பின்பற்றினு தெரியவில்லையே இந்த வழியிலே வரும்போதுதானே பயணப்படாதவர்கள் நாகரூலே இருக்கிறவர்கள் நாகருள் கிளைமேட் நாகூல் தண்ணி நாகூர் சாப்பாடு இங்கே இருக்கிறோம் பயணப்பட்டு போகும்போது வழியிலே மாறி மாறிதான் அது இருக்கும் அது அப்படியால பரலோக யாத்திரை நான் செய்கின்ற பிரயாணம் வந்து பரலோகத்துக்கு பிரயாணம் பண்ணி இன்னைக்கு ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த இந்த இடத்துல நாம் சோர்ந்து போகக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது மகனே வேணால் கணிந்து கொள்ளப்படும் சோர்ந்து போகாது அவர் உன்னை வழி இதுவாக இருக்கின்றது இதுதான் பரலகத்துக்கு போகின்ற வழி என்று நீங்கள் எல்லா ரத்தம் இருக்கிறார் கொட்டி தண்ணீர்ல போடு மதுரமாகிவிடும் என்று ஆண்டவர் மோசைக்கு சொன்னார் மோசை அந்த மரத்துடைய கொம்பை வெட்டி போட்டார் தண்ணீர் எப்படி ஆயிட்டு மதுரமாயிற்லையாப பிள்ளைகளை நமது மத்தியிலாகி தேவன் அடிக்கப்பட்ட கல்வாரி நமக்கு உண்டு அந்த கல்வாரி அன்றை நாம் செல்லும் போது பிரச்சனை எல்லாமே தீர்ப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார் அதுல முறுமுறித்து கூடாது முறிமுறுத்தால் பாவம் செய்தாகிவிட்டது அல்லவா வீழ்ச்சி அடைந்து விட்டது அப்படி எத்தனை பேரம் விழுந்து விழுந்து நாம் எழும்போது அதாவது போகிற அடுத்தபடியாக சொல்ல முதல் உண்டாகுது பழமுறை ஆவிக்குரிய சில சொல்லுவார்கள் அந்தவருடைய கணிந்து கொள்ளுதல் அந்த பிரகாரம் என்னது என்ன அடைய வேண்டிய லக்கு நிறைய இருக்கின்றது என் விட வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது என்ன செயற்பட வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது என்கிறதை காண்பிப்பதற்காக இப்படி ஒரு கணிந்து கொள்ளு சோதனை வருமா உபாகமத்தின் புஸ்தகத்துல நான் இப்படி படிக்கிறோம் உபாகமும் எட்டாம் அதிகாரம் ரெண்டு முதல் ஐந்து ஐந்து வரைக்கும் சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கத்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும் நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் இந்த உன் நாற்பது வருஷ உதாய் உன்னைவாள் கருத்தர்லாம் நீ அறிந்திருக்கிறார் எல்லாவற்றையும் எப்படி நடத்தினார் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நீ போட்ட பாதலட்சை ரெண்டு நாலு வயசுல அஞ்சு வயசுல போட்ட பாதலட்சது வயசு நாற்பது வயசு ஆன பிறகு பாதரிச்சு வாழ்ந்து கொண்டே இருந்திருக்கிறது அது அந்துபோகல்ல போட்ட ட்ரெஸ் பிள்ளைக்கு போட்டிருந்தது வளர்ந்து இருக்கணும் அடிப்பதற்கு டெய்லரும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படிப்பட்ட நிலையில் உன்னை நான் நடத்தி கொண்டு வந்தேன் அல்லவா அனைப்படினால அதாவது உன்னுடைய இருக்கிறதை நீ அறியும்படியாக தேவனாகிய கருத்து உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு நம்முடைய தமிடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இறுதித்துள்ளதை நீ அறியும்படிக்கு வருஷம் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக இந்த வனாந்திரத்திலே நடத்தி வந்த வழிகளை நீ நினைப்பாக ஒரு சுன குறை வரும்போது ஒரு சுண்ண பிரச்சனை வரும்போது ஒரு சுன வியாதி வந்த உடனே குராய்ந்து கடவுள் வேண்டாம் கோயிலும் வேண்டாம் ஆராதனை வேண்டாம் ஜபமும் வேண்டாம் வாழ்க்கையே சிலர் வெறுத்துறாங்க வெறுப்பாயிடுறாங்க என்ன வாழ்க்கை என்ன வாழ்க்கை அருமையான தேவண்டி பிள்ளைகளை நாம் பல்லோகத்தினராக யாத்திரை செய்து கொண்டிருக்கின்றோம் காணாணுக்கிணராய் இன்ப காணாணுக்கிணராய் வழி நடந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வழியிலே வருகிற சோதனைகள் சூழலைகள் நம்ம ஆண்டவர் எச்சரிக்கிறது போல் இருக்கும் ஒரு தண்ணீர் கசாப்பானவுடனே அவர்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் ஏற்பட்டுவிட்டது ஆனால் அதற்கு பிறகு ஏலிமுக்கு போனவுடனே பன்னிரண்டு பேரிசு மரங்களும் அருமையான திப்பான தண்ணீரும் குடித்துக் கொண்டு ஆடி குதித்தார்கள் அடுத்தபடியாக போனவுடனே இறச்சு வேணும் மாம்சனம் என்று ஒருமுறை ஆரம்பித்து விட்டார்கள் படிப்படியாக பார்க்கின்றோம் அருமையான ஆண்டு அவர்களை கணிந்து கொண்டு எச்சரித்து அவளை செயல்படுத்தி அந்த சொல்லா நான் என்னுடைய உள்ளத்தில உண்டாகிற எழுச்சியதான் இப்படி உங்களுக்கு இந்த வார்த்தையாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நான் என்னுடைய உள்ள உண்டாகிறேன் இப்பொழுது சமீப காலத்தில் எழுச்சேன் என்றார் ஒரு தவறும் செய்யாமல் கடவுளுக்காகவே வாழ வேண்டும் ஆண்டவருக்கு பிரியமாக நாம் ஜீவிக்க வேண்டும் அந்த காணாரிலிருந்து பரமதேசத்தை நாம் கத்தார் எப்பொழுதும் நம்ம அழைக்கிறாரோ அதை அடைவதற்கு நாம் எப்பொழுதும் யத்தமா இருக்கணும் இந்த உலகத்தில் நம்ம மனிதர்களாய் நோக்கம் அதுதான் இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம் உலகத்தில் வாழ்ந்ததுல என்ன பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை ஒரு அதாவது சொற்ப வாழ்க்கை இந்த வாழ்க்கை நம்ம வாழப்போகிறது இனிமேல் தான் இருக்கின்றது அதை அண்ணவர் மறைத்து வைத்திருக்கின்றார் மறைத்து வைத்திருக்கின்றார் சில விளையில சிலர் பார்க்கின்றார்கள் கடந்து போன பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டிகள் பரிசுத்தவான்கள் அதாவது அங்கே பெரிய பூந்தோட்டத்தில பழத்தோட்டத்தில பெரிய மகிமையான இடத்துல உருளாகிறதாகவும் அவர்கள் சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக அங்கே ஓடுகிறது ஓடுகிறது இருக்கிறது என்று கொஞ்சம் இப்படி காட்டுகிறார் இருக்குது உங்களோடு இருந்தவர்கள் அங்கே இப்படி இருக்கிறார்கள் அது அப்படினாலும் நீங்கள் அடைவதற்கு கவனமா என்று நமக்கு அப்பப்போ காட்டப்படுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திரையில காற்று ஆடும்போது உள்ள இருக்க தெரியல அந்த பிரகாரம் பரலோகத்தின் மய்மே நான் பார்க்கிறோம் அதைத்தான் போசாய் போல் சொன்னார் அதாவது பரலோகராட்சியத்தை தேவனுடைய சாயலை கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறது போல பார்க்கிறேன் பார்க்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார் கண்ணாதிட்டமாய் பார்க்கிறது அப்படிப்பட்ட ஒரு பரம தேசத்திற்கு ஆண்டு உண்மை அழைத்து இருக்கிறபடினால இந்த பாதையில் நம்மை கத்தை சிலுவை பாதை நெருக்கத்தின் பாதை இடுக்கத்தின் பாதை பலவற்ற போற வழி எப்படியாம் நெருக்கமும் நெருக்கத்திலும் ஒரு இடுக்கம் அவ்ளதான் பார்த்துக்கொண்டே அதை பார்த்து செல்ல இங்கே திரும்பினார் உலகத்தை பார்த்தால் உரச ஆரம்பித்து விடுவோம் என்று நாம் காணுகின்றோம் அருமையான தேர்தல் பிள்ளைகள் அப்படி வரும்போது நமக்கு கணிந்து கொள்ளுதல் ஏற்படுகிறது நேர்வுடைய நோக்கி செல் என்று அதாவது இந்த நாற்பது ஆண்டு காலமாக உன்னை நடத்தி கொண்டு வந்த வழியை நீ அறிந்திருக்கிறார் அதுனால உன்னுடைய இருக்கிறதை உன்னுடைய ஆவிக்குரிய அளவு எவ்வளவு என்பதை அறியும்படியாக இப்படிப்பட்ட பாதியில கருத்தை நடத்துகிறது அப்படிதான் கூட சோர்ந்து போகிறோம் அருமையான கிடைக்கப்பட்ட பாக்கியம் இந்த வழியை கண்டுபிடிப்பது மிக சிலர் தான் சொல்லுகிறார்கள் ஜீவனுக்கு போகிற வழி நெடுக்கமும் வழி இடுக்கமும் நெருக்கமாக இருக்கின்றது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் பிரவேசிக்கிறவர்கள் மிக அந்தவா இதற்கு மாறாத ஒரு பிள்ளைகளை வரும்போது உடனே கடிந்து கொள்கிறார் ஆண்டவர் உடனே ஒரு எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறார் அதுல நாம் சோர்ந்து போகக்கூடாது அவருடைய கருத்தை பிடித்து நாம் முன்னேறுவோம் ஹலே லோயா ஹலே ஆண்டவர் செய்கின்றார் ஆதி ஆகமோ ஆதி ஆகமோ ஆபரகத்தை நாம் பார்க்கும் போது இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை நாம் ஒருவர் வாசெய்யலாம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபரகாமை சோதித்தார் எப்படி இல்லை அவர் அவனை நோக்கி ஆபரகமே என்றார் அவன் இதோ அழியன் என்றார் அப்படிக்கும் ஒன்றில் அவனை தகரபலியாக பல என்றார் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க கொடுத்தார் இருபத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு அவருக்கு வாக்கு வயதுல தொண்ணூத்தி ஒன்பதாவது வயதிலே ஒரு ஏக புதல்வனை அவருக்கு உருவாக்கினார் தொண்ணூத்தி ஒன்பது வயதிலே பெற்றார் என்று காணுகின்றோம் நூறாவது வயதிலே வாக்கு பெற்றார் இப்ப அவர் வளர்ந்து நல்ல வட்டசட்டமான ஒரு வாலிபனாக இருக்கிற நேரத்தில் கர்த்தர் சொன்னார் என்று கொண்டு போய் மோரியாமலையில பள்ளி செலுத்த நரபலி கேட்கிறவர் அல்ல ஒரு சோதனை கத்தர் கொடுத்தார் இருக்கும் போது எல்லாம் பெற்றுக் கொள்ளும் போது பின்பற்றுகிறானா என்ன இருக்கிறது கத்தர் கொடுத்ததை கேட்கும் போது கொடுத்துனு மரப்பூர்வமா செய்கின்றானா என்பதை அறிவதற்காக கேட்கின்றான் ஒரு வார்த்தை மறுத்தரம் சொல்லவில்லை அருமையான கற்றுடைய பிள்ளைகளை ஆண்டவராகி தேவன் உங்களையும் என்னையும் சோதிப்பார் உங்களையும் கடிந்து கொள்வார் கடிந்து கொள்வதால் இப்படிப்பட்ட பிள்ளை கொண்டு பலி சொல்றது என்றால் எவ்வளவு பெரிய ஷாக்காக இருக்கும் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கும் அதாவது இவ்வளவு ஒரு வளர்ந்த ஒரு வாலிப பயிர் ஒரே ஒரு பிள்ளை நீண்ட காலத்துக்கு ஒரு கொண்ட ஒரு மகன் இவனை எப்படி நான் பலி சொலத்துறது என்று ஒரு மாட்டாரா ஒன்றியுமே யோசிக்கவில்லை ஹலேலுயா இவர்களெல்லாம் இறந்த பின்பு ஆபரக அமை கருத்தர் சோதித்தார் ஏக முதல்வன் ஆகிய ஒரே குமாரனை மோரியாமல கொண்டு போய் பலி செலுத்துவாயா என்று கேட்டார் லேலா ஆ பாண்டவரே வலி செலுத்துவேன் என்று அழைத்து சென்றார் யோசிக்கவில்லை காலதாமதம் செய்யவில்லை இன்னொரு சொப்பனம் கிடைக்கிறா என்று பார்க்கவில்லை இதுக்கு ஒரு பிள்ளைக்கு சோக்கேடு வந்து விட்டால் உடனே ராத்திரி ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணுறா பண்ணுறாங்க ராத்திரி மூணு மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க இப்படிய காலம் உடனே கூப்பாடு போடுறாங்க ஃபோனில் இது பண்ணுறாங்க அப்போ கவலைப்படாதுங்க அழுது இதுக்கு கடவுள் இருக்கிறார் கடவுளால் முடியுமே ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறோம் ஜபிக்கிறோம் உடனே கருத்தர் விடுதலை கொடுக்கிறார் வருவாரம் வந்து சாட்சியம் சொல்லுகிறார்கள் என் தேவன் என்று பிள்ளைக்கு அற்புத சுகம் கொடுத்தார் அதனால் இந்த ஆபரகா ஒன்றுமில்லை என்னுடைய மனைவியின் இடத்தில் சொல்லி அழுது கோப்பாடு போடவும் இல்லை அவர் ஞானமுள்ள அவர் பக்தி உள்ள நீதிமான் என்று நாம் காணுகின்றோம் இல்லையிலா அந்த நீதிமான் இடத்துல கருத்து சொன்னார் என்னுடைய மகனை கொண்டு போய் பல் செலுத்துவார் சோதித்தார் ஆபரகாமை ஆபரகா அந்த சோதனையில் ஜெயம் பெற்றார் ஆண்டவர் கடிந்து கொள்ளும் ஆண்டவர் நம்ம ஒரு காரியத்து அதாவது நமக்கு நஷ்டம் உண்டாகிறவங்க சொல்லும் அது நமக்கு ஒரு கடிந்து கொடுதல் இப்போல இருக்கும் கொடுத்து விடாதே என்று சொல்லும் போது இந்த வயதான காலத்துல கொடுத்து அப்புறம் என்ன செய்வது எங்கே போய் பெறுவது அவருக்கு அந்த நம்பிக்கை இருந்தது ஹலே லோயா நம்பிக்கை இல்லாத நேரத்தில் எனக்கு ஒரு மகனை கொடுத்தார் அவனை நான் சுட்டு சாம்பலாக்கிவிட்டாலும் அதிலிருந்து என்னுடைய மகனை தீர்முகம் பிழைக்க செய்வார் என்ற நம்பிக்கை அந்த ஆபரகாமுக்கு உண்டாயிருந்தது என்னை நாம் காணுகின்றோம் ஹெலேலோயா அருமையான தேவண்டி பிள்ளைகளை நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர் அதே நேரத்தில் ஷாக் ஒரு எச்சரிப்பு உண்டாக முடியாத ஒரு சூழலை உண்டாக நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஏற்பட முடியும் நான் சொன்னேன் அல்லவா ரெண்டு வாரத்துக்கு முன்னால கூடங்குளத்தில் ஒரு அம்மா ஜெப வீடு வைத்து நடத்தினார்கள் நிறைய பேர் அந்த ஜபத்திற்கு போய் கொண்டிருந்தார்கள் புருஷன் வெளிநாட்டில் இருந்தார் ஒரு வெளிநாட்டில் வரும்போது வருவார் வரும்போது அந்த ஜெபக்கூட்டத்துக்கு யார் யார் வருகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் கிப்ட் அதாவது அங்கேருந்து பொருள் வாங்கி கொண்டு கொடுப்பார் இப்போ இந்த கிறிஸ்துமஸுக்கு அந்த செய்தி கேள்விப்பட்டு மக்கள் இன்னும் கூடுதலாக அந்த ஜபத்திற்கு போய் கொண்டிருந்தார் அவர் வருகிறதற்கு ஒரு நாளைக்கு முன்னால் அடுத்து அங்கிருந்து டெலகராம் வந்தது ஆக்சிடெண்டில் இறந்து போய்விட்டார் என்று தேவனுக்கு ஓயுமே ஆக்சிடென்டலுடைய கணவன் இறந்து விட்டார் என்று செய்தி கேட்டு விட முதல்ல அந்த அம்மா செய்தது கையில் இந்த பைபிளை ரெண்டாக கிழித்து தூரை வீசிவிட்டார் கடவுள் வேண்டாம் ஜப உகல இனிமேலுக்கு கூட்டமும் கிடையாது ஜெபாமும் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு நிலை திருப்பியோடைய வாழ்க்கையிலே நெருக்கத்துக்கு மேல் நெருக்கம் ஏற்பட்டது மூன்று வாலிப பிள்ளைகள் அதற்கு எந்த காசும் இல்லை அவருக்கு கிடைக்க வேண்டிய பணம் பல லட்சம் மரணம் கிடைக்க வழி இல்லை யாரிடத்தில் போவது அப்புறம் வள்ளியூருக்கு அவர்கள் வந்தார்கள் அவருடைய அறிவியல் உணர்ந்தார்கள் அறிக்கை செய்தார்கள் புலம்பினார்கள் கருத்தர் வடிதலந்தார் காப்பாற்றப்பட்டார்கள் இருக்கிறார்கள் அறுபடியான தேவண்ட பிள்ளைகளே அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே அலையிலா கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே அந்த ஒரு ஆகிய தேவன் உனக்கு அவர் நன்மை செய்வார் அப்படியான உறுக்கு இருக்கிற பாதுகாப்பை எடுக்கும்போது தள்ளாடி விடாதே நானும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜில் இன்னைக்கு இருக்கிற ஒரு மனிதன் நாற்பத்தாறு வருஷமாக ஒரு நிழலில் இருந்தேன் நிழல் என்றால் நிழல்தான் இருந்தேன் ஆனால் வெளிப்படையாக இந்த ஊழிய பாதையில கிடந்து போன பரிசு பின்பற்றி நடக்கிறவனாக இருந்தேன் அவர்களுக்கு பின்னாத அவருடைய அடிச்சோட பின்பற்றுகிறவனாக இருந்தேன் எலியாவை எலிசா பின்பற்றினது போல தேவருடைய ஜனங்கள் அதாவது பின்பற்றினது போல இப்படி ஒரு அடிப்படையிலே நான் வளர்ந்தேன் திடீரென்று நான் இப்போ அந்த ரூமுக்குள்ளே போனால் இங்கே இருந்து எலும்பி வந்து அதுல இருந்து தான் என்னிடத்துல நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகிறேன் நீ தொடர்ந்து நடத்து என்று சொல்லிவிட்டு போனார் இவ்வளவுதான் நீ தொடர்ந்து ஆராதனை நடத்தி நான் ஆஸ்பத்திரி வரைக்கும் போறேன் அப்போ அந்த வழி அனுப்ப அப்படி நடந்தது அப்போ அடுத்த செய்தி வேறு வேறு செய்தி வந்தது நமக்கு அதற்காக கர்த்தராகி தேவன் இந்த கடிந்து கொள்வதிலையும் இந்த ஒரு சோதனையிலையும் நம்முடைய நிலைமையை நாமளே அறிந்து கொள்ள முடியாத நம்முடைய நாமே அறிந்து கொள்ள முடியாத எந்த ஸ்டேஜில் நான் இருக்கிறோம் கர்த்தருக்கு நமக்குள் ஐக்கிய வேண்டும் பிடிப்பு எங்கே அவர்களை பின்பற்றினாலும் நாம் பின்பற்றினது சுவைதான் ஆனாலும் எனக்கு அப்படிப்பட்ட இந்த பண்டிகை நாட்கள் நெருக்கடி எல்லாம் வரும்போது எனக்கு மைண்டுக்கு கொஞ்சமும் ஃப்ரீ இல்லை இப்பவும் எப்பவும் அப்படித்தான் இருக்கின்றது அடுத்து ஊழியர் மாநாடு வரும் பல காரியங்கள் வருகின்றது இப்படி மன எண்ணில்லை ஃப்ரீயா இல்லவே இல்லை முன்னால் அப்படி அல்ல முடிந்து டயர்டாக இருந்தாலும் போய் மேலே ரூம்பில் போய் கொஞ்சம் நேரம் படுத்து ரசை பற்றியும் இல்லாமல் இருந்தது இப்படி எல்லா காரியங்களையும் நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது ஆனாலும் அதுக்காக நான் சோர்ந்து போகிறது இல்லை அலுவையா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் என்னை பலப்படுத்துகிற சூழ்நிலை சோதனை நேரத்தில் கடிந்து கொள்ளுதல் வரும்போது சோர்ந்து போகாதே சோதனை கடிந்து கொள்ளுதல் வரும்போது யார் மூலமாய் வருகிறதோ அவர்களை பகைக்காது அவர்களுக்காக இன்னும் ஜபம் பண்ணு அவைகளின் அல்லத்தட்டாதே அதன் தலைக்கு என்னை போல இருக்கும் அதனை கவனித்து நடப்பாயானால் அது என்ன என்று கவனிப்பாயானால் பாருக தேங்களை காட்சி தரிசனங்கள் சொப்பனங்கள் பார்த்து சொல்லுவாங்க ஒரு ஆளுக்கு தனிப்பட்ட முறையில் வரும் அப்போது அது நல்ல காரியம் சொன்னால் சிஸ்டர் சிஸ்டர் என்னும் ஜெவம் பண்ணுங்க பிரதர் என்னும் ஜெவம் பண்ணுங்க பிரதர் எல்லாருக்கும் ஒரு எச்சரிப்பின் செய்தி மாதிரி அது இருக்குமானால் உடனே அவருடைய முகம் வேறுபடும் இவர்களை பகைத்து விடுவார்கள் நமக்கு தேவ ஆலோசனை யார் தருகின்றார்களோ அவர்களுக்காக நாம் ஜபம் பண்ண வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினாலே தேவனுக்கு மைமை உண்டாவதாக ஆபரகாமை ஆண்டவர் சோதித்து அறிந்தார் இந்த ஆபரகாமிடைய விசுவாசம் என்னகாடைய நம்பிக்கை எவ்வளவு என்று சோதித்து அறிந்தார் என்று சங்கீதக்காரன் எழுதும் சங்க வாசிக்கும் போது ஆண்டவர் நீதிமான சோதித்து அறிகிறார் என்று எழுதியிருக்கிறது கத்தர் நீதிமான சோதித்து அருகிறார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நீதிமான சோதித்து அவருக்கு எல்லாரும் எல்லாமே தெரியும் ஆனாலும் நீதிமானுக்கு ஒரு சோதனையை கொடுத்து இந்த சோதனையில அவருடைய பிடிப்பு அவருடைய நம்பிக்கை அவருடைய விசுவாசம் அதாவது இதுவரைக்கு அவன் பெற்றுக் கொண்ட காரியங்களை எந்த அளவுக்கு மனதில் வைத்திருக்கிறான் என்கிறது அவர் அறிகின்றார் அனுப்புகிறார் ஒரு கணிந்து அனுப்புகின்றார் அவரை சோதிக்கிறார் வளர்ச்சி எவ்வளவு ஆயிருக்கிறது என்று கர்த்தர் அறிகிறவராக இருக்கிறார் இந்த அவரகாமி கர்த்தர் சோதித்தார் அந்த சோதனையில் அவர் வெற்றி பெற்றார் அடுத்து அவருடைய வார்த்தை என்னொண்டாயிற்று நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று இதன் நான் அறிந்து கொண்டேன் அதற்கு முன்னாலே கத்தருக்கு இந்த முடிசூட்டுதல் இந்த பட்டத்தை இந்த மேன்மையை அவருக்கு கொடுத்தார் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கத்தடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில கத்தரமை உயர்த்துவதற்காக நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக நம்மை வேல்லைக்கு கொண்டு வாழ்க்கையில் எச்சரிக்கிறது போல இருக்கும் அதில் நாம் கூடாது சோதித்து அறிகிறார் நீதிமானுக்கு நீதிமன்ற கொண்டு வரக்கூடாதா சிலர் என்னார்கள் பிரச்சனைகளும் விடுதலை நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் முப்பத்தி நான்காம் சங்கீதம் இருபது வசனங்களை நான் வாசிக்கும் போது இப்படி நான் வாசிக்கிறோம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் ஆண்டவராக சோதனையின் மூலமாக சோதித்து நீதிமன்ற அறியினார் நீதிமார்க்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் அவைகள் எல்லாவற்றிலும் அவனை விடுவிப்பார் எல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகளில் ஒன்றும் முடிக்கப்படுவதுக்கு மயி உண்டாவதாக நீதிமாருக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் நீதி உள்ளவர் அவரு எலும்புகளில் ஒன்று முடிக்கப்படவில்லை என்று நாம் காணுகின்றோம் பக்கத்துள்ள ரெண்டு கல்லர்களுடைய கால்களுடைய எலும்புகள் முடிக்கப்பட்டது ஏ சுசுவியுடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை அவரிடத்துல வந்து பார்க்கும் அவருடைய அவர் மறித்து என்று தெரிந்தபடினால எலும்பு முறிக்கவில்லை உயிர் வதைத்துக் கொண்டிருக்கும் போதுதான் எலும்பு முறிப்பார்களாம் சிலுவையில் பார்க்கும் போது அவருடைய ஜீவன் போய்விட்டது அறுபடியும் அவருடைய எலும்புகள் நீதிமானுடைய எலும்புகள் நீதிமன்றுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் அவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுவித்து காப்பாற்றுவார் அலையா நீாக இருந்த காணுகின்ற வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை வந்தது அது அவருக்கு ஒரு பெரிய ஷாக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு உண்டாக கடிந்து கொள்வதல் போல அது வந்தது அதுல அவர் தோல்வி அடையவில்லை என்று நாம் காணுகிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த வருடத்தின் ஆரம்ப நாட்களிலே தேவ நமக்கு சில சோதனைகளை சில சர்ச்சைகளை சில கடிந்து கொள்தல் போல உள்ள சூழலைகளை உருவாக்கி தரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது சுதந்திர கூடாது இது வேண்டாண்டவரே இது நீக்கப்படுமையா நீக்கி போடுமே அது அல்ல தட்டக்கூடாது அப்படி எண்ணெய் போல இருக்காது போது நமக்கு வைத்திருக்கிற போய்விடும் அருமையான தேவையான வழியாகத்தான் கடிந்து கொள்ளுதலின் போகின்றோம் அதற்காக தன்னுடைய பிள்ளைகளை இந்த வழியிலே கற்று நடத்துகிறார்கள் மற்றவர்கள் பார்க்கும் போது வேடிக்கையாக இருக்கும் கடவுளே கடவுளே கடவுளே என்று சொல்லுகிறார்கள் வாழ்க்கையிலே துன்பங்கள் தீர்ந்த மாடில்லையே என்று எலாம் எங்களுக்கு அப்படியா என்று சொல்லி சிலர் வாய்திருந்து கேட்கிறவர்களும் உண்டு அவர்களுக்காக நாம் பரிதவிக்கிறோம் நேசிக்கிற புத்திரை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறான் என்று வேதம் சொல்லுகின்றது அலையிலோயா நீதிமன்ற்களை ஆண்டவர் சோதித்து இவருடைய விசுவாச அளவு இவருடைய பக்தி தேவையான பிடிப்பு எவ்வளவு இருக்கிறது என்பதை சோதித்து அறிவதற்காக இந்த கடிந்து கொள் ஆகிய சோதனையை அனுப்புகின்றான் அது வகையிலும் இருக்கலாம் நமக்கு அந்த விரும்பாத ஒன்றாக மாறாவின் தண்ணீரை போல கசப்பாக அது இருக்கலாம் ஆனால் அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது நீண்ட நாள் கீழ் இருக்காது பத்து நாள் சோதிக்கப்படுவீர்கள் மரணமரிந்த உண்மையாக ஜீவர்களிடத்தை உனக்கு தருவேன் எல்லாரும் சொற்ப நாள் ஆற்றிலே அவைகள் நம்மோடு கூட இருந்து அவர் எல்லாவற்றிலிருந்து நம்ம விடுவித்து ரஷிப்பார் என்று கத்தோட திருவாக்க சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன் அல்ல பக்தர்கள் இதை நன்கு அறிந்திருந்தார்கள் மூன்றாவதாக பக்தன் யோபை குறித்து பார்க்கும்போது யோபு ஒரு பெரிய நீதிமன்ற இல்லையிலா அவரை பற்றி ஆண்டு வரே ஒரு பெரிய டைட்டல் சொல்லிவிட்டார் முகவரையில யோகை பற்றி எழுதும் போதுமார்க்கன் தேவனுக்கு பயப்படுகிறவன் பொல்லாப்பை விட்டு விலகிறவனுமான சாத்தான கருத்தர் சவால் விட்டு சொன்னார் நீ என்ன நிலையில அவரை துன்பப்படுத்தினாலும் சரி அவன் என்னை மறுதளிக்க மாட்டான் என்னை விட்டு எழவன் அசையமாட்டான் என்று கருத்தர் சாதாரணத்தில் சவால் கூறினார் என்று நாம் காணுகின்றோம் அருமையான தேவத்தில் தான் இந்த கணிந்துகளது அல்லது இந்த சோதனையில நிலைத்திருக்கிறவர்கள் தான் மேன்மை அடைகின்றார்கள் அவர்கள் கனத்துக்குரியவர்களாக மாறிவிடுகின்றார்கள் என்று நாம் காணுகிறோம் சோதனை சைக்கிர மனிதன் பாக்கிவான் உத்தமன் விளங்கின பின்புடைய வாக்குகள் தமிழர் ஜீவிகளிடத்தை பெறுவான் என்று வேதம் சொல்லுகின்றது இவங்களுக்கு யோபு என்ன சொல்லுகிறார் பாருங்க இவர் தனக்கு வந்த துன்பங்களிலே அதாவது அவர் அறிந்திருந்த அறிவு என்ன என்று நாம் இங்கே பார்க்கின்றோம் யோபு என்பம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாவது நாம் ஒரு வருவாஸ் செய்யலாம் என்னை பொ விளங்க செய்ய முடியாது உடனே பொண்ணாகிவிடாது அந்த பொண்ணை எடுத்து அதாவது களிம்பு நீங்க அதை சுத்தமாக்குவதற்கு எங்க போகுமா வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு உண்டு என்று வேதம் சொல்லுகின்றது வெள்ளிக்கு குகையில வைத்து அதை சுத்திகரிக்கிறார்கள் பொண்ணுக்கு புடமிடக்கூடிய அக்கிலை வைத்து புடமிட்டு உறுக்கி அதை சுத்தப்பெண்ணாக மாற்றுவது அதே ஒண்ணுமா என்னுடைய வாழ்க்கையில நான் தேவனால் சாட்சி பெற்றவனாக இருந்த என்னுடைய சாட்சி பரவத்தில இருக்கிறது என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற ஒரு தேவன் என்று சொல்லுகின்றார் அவர் என்ன எண்ணுகிறார் என்ன களிம்புகள் இதை நீக்குவதற்காக இந்த கடிந்து கொள்தல் என்னுடைய வாழ்க்கையில சரீரத்தில் வாழ்க்கையில என்னுடைய ஜீவித்தில ஏற்பட்டிருக்கிறது என்று எண்ணி அவர் இப்படி சொல்லுகின்றார் நான் சோதிக்கப்படுகிறேன் பத்து பிள்ளைகளை அழந்து எல்லா மிருக ஜீவனங்களும் போய்விட்டது விளைந்த வேளாண்மையும் போய்விட்டது இருந்த வீடு இடிந்து விழுந்து பிள்ளைகளை கொண்டு எல்லாம் போய்விட்டது சரீரமும் அழகி நாற்றம் எடுக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் அவருடைய நம்பிக்கை என்ன இந்த சோதனை என்னை கழிவு நீங்க சுத்திகரிக்க முடியாது இந்த கஷ்டம் இந்த வியாதி இந்த பிரச்சனை என்னை பொன்னாக சுத்த மாற்றுவதற்காக ஆண்டவர் அனுப்பியிருக்கிற ஒரு புடமிடுதல் என்று அவர் சொல்லுகின்றார் அருமையான கட்டுரை பிள்ளைகளே நாமும் இந்த காலங்களிலே அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் இது நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் மூன்றாவது வாக்கியத்தை வாசிங்க சோதிக்கும் சோதிக்கிறவரோ கர்டர் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக பொன்னை புலமும் வெள்ளி குகையும் சோதிக்கும் இருதயத்தை சோதிக்கிறவர் கர்டர் தேவனுக்கு மயமே இந்த புடமிடுதல ஆண்டவனுடைய சோதிக்கிறார் யோபு என்ன செய்தார் தன்னுடைய உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று சொல்லுகிறது புடமிடுதல ஒரு சின்ன காரிய நாள் எத்தனை நம்மளுடைய உதடுகளால் வார்த்தை எத்தனை வார்த்தை எத்தனை வார்த்தை யாரெல்லாமோ எங்கெல்லாமோ சுற்றி உழைத்து பேச ஆரம்பித்து விடுகிறோமே நம்ம இது ஒரு சின்ன காரியத்தில் நம்ம நம்முடைய அளவு என்ன நம்ம எவ்வளவுதான் பிரசுத்த ஜீதத்தில் வளர்ந்திருக்கிறோம் கர்ச்சருக்குள்ள எவ்வளவுதான் வளர்ந்திருக்கிறோம் என்று அதில் நம்ம அறிந்து கொள்ளலாம் அது இந்த சோதனை உன்னை நீயே அறிந்து கொள்ள முடியாது இதுவரைக்கு நான் ஆறாவது வந்து எத்தனையோ செய்திகளை கேட்கிறேன் ஆலோசனைகள் என்ன கிடைக்கின்றது அதாவது எவ்வளோ ஜபதமல் பண்ணுகின்றேன் என்னுடைய வளர்ச்சி என்று காண முடியாத கர்ச்சருடைய கற்றுடைய சோதனை புடமிடுதல் நமக்கு நேராக வரும்போது நம்முடைய அளவை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையில இல்லையிலா அருமையான தீவிர பிள்ளைகளே இந்த பொண்ணை புடமிடுவதற்கு புடமிடுவதற்கு புடமிடுதல்கிற இடம் அக்கினி என்று நாம் காணுகின்றோம் அக்கினி சோதனையை விட மேலானது யோவை சந்தித்தது என்று நாம் காணுகிறோம் அவர் பெரிய பர்சுத்தவன் பாருங்கள் அவருக்கு நெருக்கடி நெருக்கடி நெருக்கடி சோதனைகள் அவருக்கு எப்படியெல்லாம் ஏற்பட்டது அவருக்கு ஏற்பட்ட சோதனை அதாவது உடம்பில் மாத்திரமல்ல அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் நஷ்டப்பட்டு போனது மாத்திரமல்ல நண்பர்களால் அவருக்கு ஏற்பட்ட நிந்தனைகள் என்ன சோதனை அதிலே மறுதளிக்கிறாராம் கடைசியில மனைவி வந்துவிட்டார்கள் அவர்களும் வந்து இவ்வளவு பெரிய நிலைமை ஏற்பட்டு வருல்லி அந்த கடவுளை தூசிச்சிட்டு ஜீவனை விடு சாது என்று கடவுளை தூசிச்சிட்டு ஜீவனை விடு இவ்வளவு அநியாயம் செய்த கடவுள் உனக்கு வேண்டுமா அருமையாக பேசினார் சி பைத்தியகாரி போ என்று சொல்லி சொல்லவில்லை வைத்தியகாரி பேசுறம் மாறி பேசுறேம்மா அவ்வளவு சோதனைகளை உடம்புல சரீரத்தில் வாழ்க்கையில் சுமந்து கொண்டிருக்கிற மனிதன் அவருக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் எவ்வளவு பெரியது பாருங்க அவர் தேவனை பற்றி அறிந்திருந்த அறிவு எவ்வளவு மேலானது என்று பாருங்க நாமளும் கஷ்டத்தை பற்றி எவ்வளவு அறிந்திருக்கின்றோம் பதறி போய் பேசி விடுகிறோமே போய் பேசி விடுகிறோமே வந்து அப்புறமாக அறிக்கை அது அறிக்கை அவ்வளவு மேலானது அல்ல என்கிறது கத்திர பிள்ளைகளை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையிலா இல்லையிலோயா பாவரிக்கை அதான் ஒருவர் சொன்னார் பாவரிக்க உபதேசம் தான் உடனே பாவரிக்க செய் வைக்க வேண்டியதான் யாரும் சொன்னார் பாவரிக்க உபதேசம்னா என்ன அது எதற்காக எதற்காக வைத்திருக்கிறது பாவரிக்கு உபதேசம் பாவரிக்க உபதேசம் இருக்கிறது இல்லையா உடனே பாவரிக்கச் சேத வேண்டியதானு சரியா போச்சு இல்லை என்று சொன்னார் என்னிடத்தில் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே அண்டவராகிய தேவன் மன்னிப்பதற்கு தேவ பெருத்தவர் தான் ஆனாலும் ஒரு மனிதன் அதாவது அவனுடைய வளர்ச்சி என்ன என்று சந்தர்ப்பம் வரும்போது அவனை அறிந்து கொள்ள முடியாமல் இல்லை அவனு இருக்கிற இடமே காணாமல் போய்விடுகிறான் என் மனிதன் ஆனப்படி நான் அவனுடைய வளர்ச்சி இவ்வளவுதான் என்கிறதை நாம் அறிந்து கொள்கின்றோம் அருமையான கற்றுடை பிள்ளைகளை உன்னுடைய ஹிருயத்தை நீ அறிந்து கொள்ளும் முடியாத இந்த சோதனை உனக்கு ஏற்பட்டது என்னுடைய வளர்ச்சி எவ்வளவு ஏ வள்ளியூர்ல நாங்கள் இருக்கும்போது ஒரு மனிதன் ஒரு தவறு செய்த தவறு செய்த போட்டான் அப்பா சிபாஸ் நீ ஆலயத்து கம்மண்டுகள் வராது சபைகள் வரக்கூடாது என்று சொல்ல அப்படி ஆயிடுச்சு திருப்பி அவர் ஒரு வருஷம் கழித்து பழையபடி வந்திருந்தார் அப்போ அவர் வந்து எங்கே நின்றார் எல்லாரோடு சேர்ந்து அவரும் வந்து ஆலயத்து விட நின்றார் அப்போ கூப்பிட்டு ஒன்று ஆலயத்துக்கு வரக்கூடாதுங்க சொன்னேன்னு ஏதோ அறியாமையினால் முடியாமையினால் ஒரு தவறு நடந்து விட்டது அப்படி என்று சொன்னார் அவர் என்ன சொன்னார் என்றால் இந்த ஆலய காமௌண்டு வெளியே நீங்கள் தூக்கி போட்டாலும் நான் குதித்து உள்ளே வந்து விழுந்துருவேன் இந்த காமௌண்டுக்குள்ள சாவையினை ஒளியே வெளியே போக மாட்டேன் என்று அவர் சொன்னார் ஒரு நல்ல மனிதனாக நல்ல ஒரு விசுவாசியாக அவர் இருக்கிறார் அதுதான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி காண்பிக்கிறது எந்த சூழலை எந்த எச்சரிப்பு எந்த கடிந்து கொள் எந்த சோதனை வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் அவைகளில நிலைத்திருப்பது அவைகளில தேவ சோமத்தை விட்டு மறளாமல் புரளாமல் ஒதுங்காமல் நிலைத்திருப்பதுதான் அவருடைய வளர்ச்சியை காண்பிக்கிறதாக இருக்கிறது அது அப்படினாலும் இந்த சோதனை வாழ்க்கையில் எவ்வளவு வளர்ந்திருக்கிறார் வளர்ச்சி எவ்வளவு என்று அளவை காணும் முடியாது அறிந்து கொள்ளும் இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அருமையான கட்டுரை சிலர் போகாவிட்டாலும் சிலர் எண்ணுவார்கள் அப்படி நினைச்ச கொஞ்ச நாள் சபைக்கு வராமல் இருந்துருவான்னு நினைச்சேன் அப்படி அப்படி நினைத்தாலே போய்விட்டார்கள் என்றுதான் அர்த்தம் அருமையானவர்கள் ஒரு சொன்ன சூழல் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் போது நம்மள நாணல் போல ஆட்டம் ஏற்படுகின்றது இருக்க கூடாது அது அப்படினால்தான் இந்த நாளில் இந்த கால் வேளையில இந்த செய்தி நமக்காக தரப்படுகின்றது எப்படினால் அருமையான கட்டளை பிள்ளைகளை இங்கே கட்டடை வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றான் பொன்னை புடமுடர்கிறது போல சோதிக்கிறவர் கர்த்தன் சொல்கிறார் நான் சோதிக்கப்பட்ட பிறகு பொன்னாக விளங்காக விளங்கின களிம்பு நீங்குவதற்கு ஆண்டவர் இதை அனுமதித்திருக்கிறார் என்ற நேரான அறிவு அவருக்கு அந்த கர்த்தனை கொண்டுபடும் முடியாத அல்ல என்னை அவர் தள்ளிப்படும் முடியாத அல்ல இந்த சோதனையில என்னில் இருக்கிற களிம்பை நீக்கி நீக்கி நீக்கி நீக்கி நீக்கி என்னை சுத்தவர் பொன்னாக மாற்றி ஏ ஒரு காரியத்திற்காக மகிமையான ஒன்றைக்கு என்னை ஆயத்தப்படுத்த முடியாத இப்படி செய்கிறார் என்று அவர் அறிந்து அவருடைய இருதயத்தை அவரே அறிந்து அவருடைய நாவினாலே அவரே அறிக்கை செய்கின்றார் என்று நாம் காணுகிறோம் அவரை கத்தர் உயர்த்தினார் அவரை தேவன் ஆசீர்வதித்தார் இழந்து போறதை மாத்திரமல்ல மேற்கொண்டு கூடுதல் மடங்காகவும் கொடுத்தவரை ஆசீர்வதித்தார் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கும் முடியாது உங்களை என்னையும் ஒரு மயிமையான இடத்துல அமர வைக்கும் ஆண்டவர் அழைத்திருக்கின்றான் கழிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே Alleluia! வளர்ச்சியை கா சொல்ல இந்த சோதனை காற்று வீசுகிறது இதுல தேவனுக்குள்ளை திரு என்று கத்திய வார்த்தை சொல்லுகிறது அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அலையலோயா இந்த சோதனை என்ன கொண்டு வருமாம் ஒன்று பேர் என்று சொல்ல ஒன்றுவேதம் முதலாம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை ஒருவர் அதிக விலையாசமானது சோதிக்கப்பட்டு வழிபடும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாகும் என்ன உண்டாகுமா புகழ்ச்சி கனம் மகிமை அது உண்டாகும் இந்த அழிந்து போகிற போல அக்கினால சோதிக்கப்படுகிறது போல அதில் விளையாடப்பட்டதாக விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து வழிபடும் இந்த சோதனையில நம்முடைய கழிவு நீங்கி நீங்கி நீங்கி நீங்கி கிறிஸ்துவஸ்தரமாக நிற்கும்போது நமக்கு இவ்வளவு பெரிய மகிமை உண்டாகும் நம்முடைய வாழ்க்கையில் பல தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படலாம் அதனால் அது ஏற்படுகிற நேரத்திலேயோ கடிந்து கொள்தல் கத்துடைய கடிந்து கொள்தல் நமக்கு நேரமாக வரும் கற்று நமக்கு சோதனைகளை அனுமதித்திருப்பார் என்னுடைய வளர்ச்சி இவ்வளவு என்னுடைய சமூகத்தில் எவ்வளவு வளர்ந்திருக்கிறார்கள் என்கிறதை அறிந்து கொள்ள வைப்பதற்காக செய்வார் அதில் நிறைத்திருக்கிறவர்கள் அதில் அவர்கள் விலகாமல் அவைகளில் இருக்கின்றவர்கள் மகிழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டான் என்று வேதம் சொல்லுகின்றது கடிந்து கொள்கலை ஏற்றுக்கொள்கிற தலைக்கு என்னை அது இருக்கும் கடிந்து கொள்கலை கவனிக்கிறவன் கனமடைவான் என்று வேதம் சொல்லுகின்றது அமைய களிம்பு இருக்கிற வரைக்கும் கடிந்து வந்து கொண்டே இருக்கும் அப்ப நான் உணர வேண்டிய காரியம் பக்தன் யோபை போல அவர் நான் சுத்த அவர் என்னை தள்ளிவிடுவதற்கு அல்ல என்னை அவர் புறக்கணிப்பதற்கு அல்ல அண்டவராக தேவன் என்னை கருத்துக்குரியவனாய் கருத்துக்குரியவனாய் மாற்றுவதற்காக இந்த கணிந்து கொள்ளுதல் இந்த சோதனை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கின்றார் நான் ஒரு நாள் சுத்தப்பண்ணாக விளங்குவேன் அலையுயா அலேலு அலேலு இதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய புகழ்ச்சி எவ்வளவு பெரிய கனம் எவ்வளவு பெரிய மகிமை காத்து கொண்டிருக்கிறது அதற்கு முன்னால் இந்த கடித கொள்வதில் என்னை சந்திக்கின்றது இந்த சோதனை எனக்கு நேராக வருகின்றது இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அக்கினிக்குள் புடத்துக்குள் இருக்கிற வரைக்கும் போனில் இருக்கிற களிமலா நீங்கி நீங்கி நீங்கி சுத்தமாய் ஆகிவிடுகின்றது போல நம்முடைய வாழ்க்கையில் இந்த சோதனையிலே நாம் விலகிவிடாத முடியவைகளுக்குள்ளே அது அக்கினிக்குள்ள அவைகளுக்குள்ளே வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாம் இருக்கும்போது நாம் அந்த மகிமையை அடைவோம் என் நிறைவாக்கு சொல்கிறபடினால ஆண்டவரை நான் சோதனைக்கிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக யோவுக்கு அதாவது சாத்திரம் மூலமாக மாத்திரமல்ல அது நண்பர்கள் மூலமா மனைவி மூலமாக சோதனை வந்தது இதே சோதனை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் வந்தது என்று நாம் காணுகிறோம் அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த பூமியிலே அவர் வந்திருந்தார் வந்து அவர் ஞான ஸ்தானம் பெற்று பரிசுத்தாய் பெற்று ஜலத்தை விட்டு கரையிறந்தவுடனே அவருக்கு என்ன வந்தது சோதனை வந்தது என்று நாம் காணுகிறோம் மத்திய நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரைக்கில் உள்ள வசனங்களே ஒருவர் ஆவியானவரே வராந்திரத்திற்கு கொண்டு போக இதை பிலாவாகி தேவனே அனுமதித்தார் என்று நாம் காணுகிறோம் ஆவியானவர் இவரே அதாவது சாத்தான்டா சோதிக்கவில்லை அதாவது பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் அவருக்கு பசி உண்டாயிற்று அப்போது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து தேவனே குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றார் அவர் பிரதிஉத்திரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுட வாயுடன் புறப்படுக ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் ஆண்டவராகிய தேவனுக்கு சோதனை ஏற்பட்டது மனிதர்களாகிய நமக்கு எப்படி இருக்கின்றதோ ஆண்டவராக பிதாவின் சுத்தத்தை நிறைவேற்றும்படியாக வந்தவர் என்று நாம் காணுகின்றோம் அவர் பிதாவின் சுத்தத்தை நிறைவேற்றி வந்தபடினால் அதில் முழுமையடைய விட கூடாதபடி அந்த காரியத்தை நிறைவேற்ற விடாதபடி அவருக்கு சோதனை வந்து குறுக்கிட்டது என்றால் அவர் மனிதனாகவும் இருந்தார் தேவனாக மாத்திரமில்லை அவர் நம்மை போல மனிதனாகவும் அவர் இருந்தபடியாக அவருக்கு ஏற்பட்டது சோதனை எல்லாம் அவர் பரிசு அவரை பல வகையில் சோதித்தார்கள் வரி கொடுக்கலாமா என்று கேட்டார்கள் மனமியில் தள்ளிவிடலாமா என்று கேட்டார்கள் அப்படி என்றால் விவாகம் பண்ணாது பற்பல வகையான கேள்விகளை அவர்களிடத்தில் எழுப்பினார்கள் என்று நாம் காணுகிறோம் அப்படி இருந்த போதிலும் அவர் ஜெயித்தா என்று நாம் காணுகின்றோம் ஜெயித்து இன்றைக்கு அவர் எங்கே இருக்கிறார் பிதாவனுடைய பரதார் இருக்கிறார் அவர் தேவன் தான் அவர் அங்கேதான் இருந்து வந்தார் அங்கேதான் அவர் சொல்ல பிள்ளை போல யாவின் வழியில இருந்தவர் அப்படி இருந்தவர் மனிதனாக நமக்காக இந்த பகுதியில அவர் மனிதனாக வந்து இத்தனை பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார் இதெல்லாம் எதற்காக என்றார் நீங்களும் இந்த வழியை பின்பற்ற வேண்டும் உங்களுக்கு இந்த கடிந்து கொள்தல் உண்டு சோதனைகள் உண்டு எச்சரிப்பதல் உண்டு குறைவுகள் உண்டு நெருக்கங்கள் உண்டு இவைகளிலே நீங்கள் நிலைத்தருங்க இருக்கும்போது நான் எங்க இருக்கிறேனோ அங்கே நீங்களும் அமர்வீர்கள் என்றுதிரை காண்பித்துவிட்டு அவர் போயிருக்கின்றார் அருமையான கற்றுடைய பிள்ளைகள இந்த நாளில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றார் அதாவது பக்தன் சொன்னார் நான் சோதிக்கப்பட்ட பிறகு பொன்னாக விளங்குவேன் என்றார் அவர் நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டவராக இருந்தார் என்று எவரே நிர்வாகத்தான் எழுதுகிறது நாம் இங்கே பார்க்கிறோம் எவரே நிர்வகத்தா எழுதும் போது நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் எல்லும் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கூடாத ஆசிரியர் நமக்கு எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் இல்லாதிருந்தவராகிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் நம்மை போல் அவர் சோதிக்கப்பட்டார் சோதிக்கப்பட்ட பாவம் இல்லாதவராக இருந்தார் பாவம் செய்யவில்லை சோதனைகள் நெருக்கடி இடத்தில் பதறி போய் பேசவில்லை ஆண்டோரை விட்டு பின்னடையவில்லை அவர்கள் தெய்வீகத்தில் முன்னேறி கொண்டு இருந்தார்கள் அதே போல கிறிஸ்து இந்த பூமியில அவர் வந்தபோது எல்லாவற்றிலும் நம்மை போலவே அவர் சோதிக்கப்பட்டார் மனிதனுக்கு என்ன சோதனை உண்டோ அத்தனை சோதனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டும் பாவம் இல்லாத பிரதான ஆச்சாரியனாக இன்றைக்கு அவர் இருக்கின்றார் அவர் எந்த தவறும் செய்யவில்லை யோகை குறித்து எழுதும்போது இவருடைய நாவினால் உதடலினால் அவர் பாவம் செய்யவில்லை என்று யோகை குறித்து சொல்லியிருக்கின்றது இவைகளால் நமக்கு திருஷ்டாந்தங்களாக தரப்பட்டிருக்கிறபடினால் அருமையான கத்திரி பிள்ளைகளே கத்திரால் தேவன தேவனாய் கத்திரால் நாம் கணிந்து சோர்ந்து போக தேவன் சோதனைகள் மூலமாக அனுப்புவார் எச்சரிப்பு உண்டாகிறது போல தவறுகளை நாம் செய்து அனுபவிக்கிறது போல ஏற்கனவே நாம் பாவ சரீரம் உடையவர்கள் தானே அது அப்படியான பாவ சந்ததிகளாய் பிறந்தவர்களா இருக்கிறபடிதா நம்மளுடைய கழிம்பு நீங்க நம்மை சுத்திகரிக்கும்படியாக ஆண்டவராகிய தேவன் இந்த புடம் இடுதலை இந்த நெருப்பு இந்த சோதனை மனைவி கணவர் மூலம் மனைவி மூலம் இருக்கலாம் பிள்ளைகள் மூலம் பெற்றோர்களுக்கு இருக்கலாம் பல வகையிலேயே வேலை இருக்கலாம் பல வகையிலும் இருக்கலாம் இதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இது முடியும் ஒரு நாள் முடியும் போது நான் எப்படி ஆயிடுவேன் சுத்தப்பன் ஆகிடுவார் எனக்கு அது மகிமையும் கனத்தையும் புகழ்ச்சியும் துன்பத்தில கடவுள விடாபிடிச்சுக்கிட்டீங்களே உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க கடவுள் நம்மை ஆசிரியம் போது ஆசீர்வதிக்கும் போது அப்படிப்பட்டவர்கள் சொல்லுவாருங்க சந்தித்திருக்கிற வியாதியை குறித்தோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கடிகளை குறித்தோ கவலைப்படாதீர்கள் அலையில இது உங்களை வந்த ஒன்று உங்களுக்கு களிம்பை நீங்கள் செய்வதற்காக ஒன்று மாறிவிடும் மாறும்போது நமக்கு மகிமையும் உண்டாக போகிறது இதை கவனித்து நடக்கிறவர்கள் கனமடைவார்கள் இது நல்ல சட்டாத முடியாத சோர்ந்து போகாமல் இருக்கிறார்கள் தலைக்கு எண்ணெய் போல ஆரோக்கியம் கிடைக்கும் இந்த பிரகாரம் செய்யப்படும் இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலே அறிந்து கொள்கிற காரி இதுவா இருக்கிறது நாம் நடந்து செல்வோம் கத்ரா இதே நம்மடு கூட இருக்கின்றார் பாஸ் அடிக்கடி சொல்லுவாங்கல்லவன் நாங்கள் டேரா டூன் எங்கள் இடத்திற்கு ஊழியத்துக்காக சென்றிருந்தோம் டேரா டூன்ல டேராடூன் பக்கத்துல கிளைமேட் டவுன் கிளைமேட் அடிக்கடி டவுன் ஆகி மாறி மாறி மாறி மாறி வந்து கொண்டிருக்கோம் அங்கேதான் மில்டரி கேம் இருக்கின்றது அதனுடைய ஸ்டோரி ரொம்ப பெரியது ஆனால் அப்படினாலும் அங்கே நாங்கள் ஊழியத்துக்கு சென்று ராணுவ மரியாதையோட அழைத்து சென்றார்கள் அதுக்கு காரணங்கள் உண்டு அப்படியே அழைத்து சென்றார்கள் அங்கே போகும்போது பெரிய பெரிய ஆஃபீஸ் எல்லாம் செலக்ட் அடித்து நாங்கள் போயிருந்தோம் அங்கே போய் அந்த ஊழியத்தை முடித்தோம் அது பெரிய பெரிய பெரிய சம்பவம் அது அப்படியே அந்த ஊழியத்தை முடித்து விட்டு இருக்கும்போது சொன்னார்கள் எனவே நீங்கள் இரவு நாங்கள் டேராடூனுக்கு வரணும் டேராடூனு பத்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது மறுநாள் காலையில் நாங்க ரிஷிகேஷன் உழைத்துக்கு போனோம் அப்படினால அங்கே ராத்திரியோடு ராத்திரியை போனாலும் தான் அந்த உலகத்துக்கு செல்ல முடியும் என்பதை உணர்ந்து நாங்கள் புறப்பட்டோம் அப்ப சொன்னார்கள் குளிர் பயங்கரமாக இருக்கும் உங்களால் முடியாது என்று சொன்னார்கள் அப்படி கூட இருந்தவர் சொன்னார் இல்லையா வழியில் லாரி வரும் ஏறி போயிடலாம்னு சொன்னார் அவர் அங்கேயே வேலை பார்க்கிறார் நம்முடைய பிரதமர் மிலிடரியில் அப்படி சொன்னார் அப்படி சரி நாங்கள் பிரயாணப்பட்டோம் மழை மாறி பதி பெய்து அப்பதான் கொஞ்சம் வாலிப ஸ்டேஜ் ஆகும் இருந்தோம் இருக்கும்போது நடந்து சென்றோம் நாங்களும் நானும் அவரும் வேகமாசரும் பாசத்துக்கு கொஞ்சம் பின்னாறு லேட்டாக வந்து கொண்டே இருக்கிறார் அப்போ பால்ஸு கேட்டிருக்காங்க நம்ம உக்கிறதெல்லாம் தண்ணி வடியுது அந்த பனியில் அப்போ ஐயா இப்படி மழைக்குள்ளே பனிக்குள்ளே வந்துட்டோமே காலையில் ஓழித்துக்கு போகணுமே எப்படி என்று சொல்லும்போது ஆண்டு ஒரு பேசிருக்கிறார் நானும் உன்னோடு கூட இந்த பனிக்குள்ளே நடந்தானே வர்றேன் ஹலோ லுவியா உன்னோடு கூட பணியில் நடைந்து வருகிறேன் எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க நாம் படுகிற ஒவ்வொரு உபத்திரவத்திலும் ஒவ்வொரு கஷ்டத்திலையும் ஒவ்வொரு நெருக்கடியிலையும் இரவு நம்மோடு கூட உண்டு நாம நாம் தனிப்பட்ட முறையில் எதையும் சகிக்க நமக்கு முடியாது என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று கருத்து சொல்லி இருக்கின்றார் நான் கூடவே இருக்கிற கூட வரேன் அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த பாடியில் சூடு ஏறி எங்களுக்கு முன்னால நடந்தேன் அதில் பார்த்து வெண்ணி வைத்து இரண்டு குளித்து விட்டு காலையில் ஊழியத்துக்கு சென்றோம் அருமையான தேவைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் எந்த பெரிய காரியமாக இருந்தாலும் கர்த்த நம்மோடு கூட உண்டு இல்லையிலோயா அக்கினிக்குள் போனாலும் சரி ஆறுகளை எல்லா இடத்துல மோடி கூடவர் உண்டு என்பதை மனதில் கொண்டு அவர் உறுதியாக பற்றி கொள்வார் அல்லையிலோயா இல்லையிலோயா அலையிலோயா எவர் ஏர் பன்னிரெண்டு ஐந்தை திரும்பவும் வாசிக்கலாம் எவர் ஏர் வசனம் ஐந்து அன்பையும் என் மகனே கத்தருடைய சிகிச்சை அற்பமாக எண்ணாது போகாதே கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது ந துன்பங்கள் வரும்போது வேண்டாண்டவரை வேண்டாண்டவரே வேண்டாண்டவரே இது எடுத்து போடுன்னு நம்ம சொல்லுகிறோம் அதுல கடிந்து கொள்ளும் போது அப்போ அதை கடிந்து கொள்ளுதல் வரும் இல்லை எப்படி சொல்லாது இதன் மூலமாகத்தான் உனக்கு மேன்மை இருக்கிறது என்கிற அவர் அறிந்திருக்கிறபடிதான் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நமக்கு நன்மையே செய்கிறார் தாங்க சங்க சக்தியும் பலனையும் நமக்கு அவர் தருகிறவராயிருக்கிறார் ஆனால் அப்படினால துன்பத்தின் மூலமாக இன்ப தேசத்தை அடையும் முடியாக்க நம்மை அழைத்திருக்கிறார் பற்றி கொடுவோமாக அல்ல இல்லையா அல்ல இல்லையா தேவன் உங்களுக்கு நெருக்கத்தை தரும்போது சோர்ந்து போகாதீர்கள் தலையை அல்ல தட்ட வேண்டாம் அதை எண்ணெயை போல ஏற்றுக்கொள்ளுங்கள் அதை கவனியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் உண்டா கிறிஸ்துவின் நாளில் அவ்வளோ பெரிய மேன்மேனா அடையப் போகிறோம் என்று கத்தோலித் திருவாக்கு சொல்கிற கர்த்தனமை ஆசிரதிப்பார் இந்த வருடம் கர்த்தனமோடு குட நம்மை நடத்தி நம்ம மேன்மைக்குள்ளாக கொண்டு சேர்க்கப் போகிறார் நம்முடைய நெருக்கங்கள் மாறும் இந்த ஆண்டில் அநேக நன்மைகள் கத்தோடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் வாழ்க்கையிலேயும் சபையினுடைய விகத்திலேயும் நடக்கப் போகிறது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் எதிர்நோக்கி இருக்கின்றோம் கர்த்தரவர்கள் நிறைவேற்ற வல்லவர் நம் கடவுளை அப்படி அறிந்திருக்கிறோம் கர்த்தனவர்களை செய்வாராக பிள்ளைகள் துவைந்து போகாமல் தொடர்ந்து கத்தர பற்றிக் கொள்வோம் கருத்துருடைய வார்த்தைகளை ஆசிரிப்பார்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 இரண்டு தேவன் இரண்டு ஐந்து மூன்று ஆறு தேவன்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆம்